وشفاء لما في الصدور وهدى ورحمة للمهملين وقال النبي صلى الله عليه وسلم الا انها ستكون فتنه فقالوا ما المخرج منها يا رسول الله قال كتاب الله فيه نبؤ ما قبلكم وخبر ما بعدكم وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل ஒகுவருல் ஹகீம் அல்ஹபுல் மசீன் ஒசரா அல்லாஹுடைய பேரால் மகத்துவம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய முதல் ஜிமாவை நாம் அடைந்திருக்கிறோம் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய வேதமான குரானோடு நம்முடைய தொடர்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் ரமதானுடைய வாதம் வந்துவிட்டால் தாங்கள் சார்ந்த எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு முழுக்க குரானோடு இணைந்து விடுவார்கள் முழுக்க குரானோடு வந்து விடுவார்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ரமதான் வந்துவிட்டால் ஹதீசுகளை அறிவிக்க மாட்டார்கள் நிறுத்தி விடுவார்கள் பத்வா சொல்லக்கூடிய மார்க்க தீர்ப்புகள் அளிக்கக்கூடிய முஃப்திகள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் நிறுத்திவிடுவார்கள் சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய சட்ட மேதைகள் ரமதான் வந்துவிட்டால் அதை நிறுத்தி விடுவார்கள் எல்லா புத்தகங்களை மூடிவிட்டு சொல்வார்கள் ராதா சஹருல் குரான் இது குரானுடைய மாதம் மற்ற புத்தகங்களை வாசிப்பதற்குரிய மாதம் அல்ல இது சட்ட நூல்களையோ அல்லாஹுடைய வகி அந்த ஹதீசு நூல்களை கூட வாசிக்க மாட்டார்கள் சொல்வார்கள் ஹாதா ஷஹரு குரான் இந்த மாதம் குரானுடைய மாதம் இம்மாக்கு ரஹமத்துல்ல ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கெல்லாம் குரு அவர்கள் எல்லா ஹதீஸ் மேதைகளுக்கும் இமாம் அவர்கள் தலைவர் அவர்கள் அந்த இமாம் மலிக் ரஹமதுல்ல சொல்வார்கள் ரமதான் வந்துவிட்டால் மற்ற எல்லா கல்விக்கும் மூடு விழா எல்லா கல்வியையும் நிறுத்தி விடுவோம் ஹதீஸை அறிவிப்பதை கூட நிறுத்தி விடுவோம் இது குரானுடைய மாதம் முழுக்க குரானோடு ஒன்றுவது இது நம்முடைய முன்னோர்களுடைய ரமதானாக இருந்தது இந்த ஒரு மாத காலம் குரானை தவிர வேறு எந்த இளிமிலும் எந்த ஆய்விலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் சர்வசாதாரணமாக ரமதானிலே பகலில் ஒரு குரான் இரவில் ஒரு குரான் இது சர்வ சாதாரணமாக அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் இமாம் புகாரியை பற்றி வருகிறது ரமதானுடைய பகலிலே ஒரு குரானை நிறைவு செய்வார்கள் ரமதானுடைய இரவிலே ஒரு குரானை நிறைவு செய்வார்கள் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அலையை பற்றி வருகிறது பகலில் ஒரு குரான் இரவில் ஒரு குரான் ஏனென்றால் இந்த மாதம் குரானோடு ஒன்றுகிற மாதம் அந்த அளவுக்கு அவர்கள் புரானோடு வாழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் மரணிக்கிற போதும் கூட புரானுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே மரணித்தார்கள் பலரும் கடைசியிலே இந்த பரிசுத்த ஆன்மாவே என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்துகள் ஒது ஹொலி ஜன்னதி என்னுடைய சோனத்திலே நுழைந்துகள் இந்த வசனத்தை ஓதி அப்படியே அவனுடைய ரூபது இன்னும் சில இமாம்களை பற்றி பார்க்கிறோம் அவர்கள் குரானோடு கொண்டிருந்த நெருக்கத்திலே அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்களுடைய நாவிலே இந்த ஆயத்தை ஓதினார்கள் பதிர்பு போர்க்களத்திலே முஸ்லிம்கள் பதற்றத்தோடு கவலையோடு அச்சத்தோடு நின்ற நேரத்தில் அல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அபயத்தை ஏற்படுத்தினார் அமைதியை ஏற்படுத்தினார் அது சம்பந்தமான ஒரு வசனம் குரானில் வருகிறது இது யோசி கொண்டார் பதில் போர்க்களத்திலே அல்லா உங்களுக்கு மன அமைதியை ஓதினார்கள் இந்த குரானோடு கொண்டிருந்த தொடர்பு இன்னைக்கு நமக்கு குரான் ஏன் வந்து ஓத முடியல சொன்னா நம்முடைய உள்ளங்கள் அழுக்காக இருக்கிறது உஸ்மான் ரத்தியானவர்கள் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார்கள் உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்குமே ஆனால் அல்லாஹுடைய ஒரு நாளும் போதும் ஒரு ஜிது ஓதிட்டோம் போதும் ரெண்டு ஜிது ஓதிட்டோம் போதும் இப்படி ஒரு எண்ணம் வராது இன்னைக்கு நமக்கு அப்படி வருதுன்னு சொன்னா நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இல்லாத காரணத்தினாலதான் ஒரு அரைது ஒரு ஜக்கம் வருமான சொன்ன சகாபாக்களுடைய மதரிசை பார்த்து நீங்கள் வீட்டுக்கு செலுகிறீர்கள் உங்களுடைய வீட்டில கொடுத்த ஒட்டகங்கள் அந்த காலத்துல ஒட்டகத்தை தான் உதாரணமா சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்றதா இருந்தா விலை உயர்ந்த கார சொல்லலாம் பெருமனார் சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு செல்கிற போது கொடுத்த மூன்று ஒட்டகங்கள் உங்கள் வீட்டிலே எதிர்பாராத விதமாக இருந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுவீர்களான்னு கேட்டாங்க ஒரு நாள் வீட்டுக்கு போறாரு ஒரு ஏழை மனிதர் வீட்டுக்கு போனா வீட்டுல கொடுத்த ஒட்டகங்கள் இருக்குது இது உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா என்று கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னார்கள் நாம் யார சோழபா கொட்டகங்கள் இருப்பது யாருக்கும் மகிழ்ச்சியை தராது பெருமானார் சொன்னார்கள் புரானில் மூன்று ஆயத்துக்களை ஓதுவது இந்த கொளுத்த மூன்று ஒட்டகங்களை விட சிறந்தது புறான்ல மூணு மூணு ஆயத்துகள் மூன்று வசனங்கள் ஓதுவது இந்த கொளுத்த அந்த ஒட்டகங்களை விட சிறந்தது என்று பெருமானார் சொல்வார்கள் நம்ம பலருக்கும் கூட குரான் ஓதும் திக்கி திக்கி ஓதணும் சில பேர் சிலர் அதெல்லாம் காரணமாக காட்டி கூட குரான் ஓத மாட்டாங்க குரான கஷ்டப்பட்டு ஓதுனா குரானுடைய எழுத்துகள் அவனுடைய வாயில கூட வரமா இருக்குது பல எழுத்துகள் வராமல் இருக்குது அவங்களுக்கு பெருமாள் சொன்னாங்க ஓத முடியல கஷ்டப்பட்டு ஓதுறாரு ஆனாலும் ஓதனும் ஓதுறாரு லகு அஜராணி அவருக்கு ரெண்டு கூலி இருக்கு கொராண தெளிவாக ஓதக்கூடிய ஒரு காரிய விட குறான சிக்கி சிக்கி ஓதுறாரு எழுத்துக்கள் வாயில வர ஆனாலும் ஓதுறாரு விடாப்பிடியாக ஓதுறாரு பெருமாநாள் சொன்னாங்க அவருக்கு ரெண்டு கூலி உண்டு சாக்கு போக்கு சொல்லி விட்டுறாது அல்லாஹுடைய இந்த கலாமை விட்டு தூரமாக போதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமான மூல காரணம் பெரும நார் சதல்லா அலிசன் அவர்கள் குரான பத்தி குரானுடைய மகத்துவத்தை பத்தி ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க அதான் நான் குப்பாவுடைய ஆரம்பத்துல ஓதி அந்த ஹதிஸ் பெருமல்லா அலிசு அவர்கள் அந்த குழப்பங்களின் போது என்ன தீர்வு எங்களுக்கு நாங்கள் என்ன எதற்கொண்டு நாங்கள் தீர்வுகாண்டது பெருமாள் அசல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய வேதம் அல்லாஹுடைய அருள்மறை இதுதான் தீர்வு சொல்லிவிட்டு இந்த அருள்மரையை உலகத்துல எத்தனை நபிமான்கள் வந்தார்களோ எத்தனை சமுதாயங்கள் வந்தார்களோ எல்லாருடைய வரலாறும் இருக்கிறது பிஹி நப உமா கபிலக்கும் உங்களுக்கு முன்வார்ந்த மக்களுடைய சரித்திரம் இந்த குரானிலே உண்டுக்கும் கியாமத்து வரை என்னென்ன நடக்கும் அது குரான் நடக்க போகிற செய்திகளும் இந்த குரான் என்ன பிரச்சனை வருகிறதோ என்னென்ன பிரச்சனை வருகிறதோ அதற்கான தீர்வுகளும் இந்த குரானில் இருக்கிறது சொன்னார்கள் இந்த குரான் தீர்ப்பு தரக்கூடியது உறுதியான தீர்ப்பை தரக்கூடியது இந்த குரான் கேலி கூட்டானது விளையாட்டானது அல்ல அருமையான தீர்ப்புகளை தரக்கூடியது சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த குரான் அல்ஹூ இந்த குரான் இது அல்லாஹுடைய மிக நுட்பங்களை கொண்ட அறிவுரை உபதேசம் இந்த குரான் தான் நேரான பாதை குரான் தான் நேரான பாதை சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள் போதும் அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த குறான ஓதி போதும் நினைக்கவே முடியாது அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்களே குரானை விளங்கியவர்கள் அவங்க இந்த குறான ஓதி போதும் இதுக்கு மேல வேண்டாம் அவங்களால நினைக்க முடியாது அற்புதத்துக்கு முடிவே கிடையாது குரானுடைய அற்புதத்திற்கு முடிவில்லை திரும்ப திரும்ப ஓதுறதுனால இந்த குரான் அழுப்பை ஏற்படுத்த பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை மீண்டும் மீண்டும் ஓதுறதுனால இந்த குரான் அழுப்பை ஏற்படுத்த ஒரு புத்தகத்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் எத்தனை தடவை பிடிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை பிடிக்கலாம் மூணு தடவை பிடிக்கலாம் அதிகபட்சமா என்னன்னு ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை பிடிக்கலாம் ஒரு குரான் ஒரு ஒரு புக்கை வந்து படிக்கலாம் ஆனா குரான் எப்படிப்பட்ட வேதம் எத்தனை தடவை ஓதினாலும் அழுப்பை ஏற்படுத்த யோசிச்சு பாருங்க எத்தனை தடவை வாழ்க்கையில தொழுகையில சூரத்து பாத்தியாவும் எல்லாம் பாதுகாப்பா யாருக்காவது என்னென்ன சாத்தியாவே ஓதிட்டு இருக்கீங்க அழுத்து போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமோ சூறா பாத்தியாவை சின்ன வயசுல இருந்து தொழுகையில கேட்கிறோம் யாருடைய உள்ளத்திலாவது இந்த என்ன வர முடியுமா ஏன் இந்த அதிர்ச்சி மார்க்க தொலகிய ஆரம்பிக்கும் போதெல்லாம் சாத்தியா ஓதுறாங்க வேற ஏதாவது ஓதுனா நல்லா இருக்குமே யாராவது நினைக்க முடியுமா அற்புதமே என்னன்னு சொன்னா இந்த குரானுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது அதிலே ஒன்றுதான் குரான் குரான் சொன்னாலே ஓதப்படக்கூடியது என்றுதான் அர்த்தம் குரான் என்றாலே ஓதப்படக்கூடியது அல்லாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த குரானுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த மாதத்துல கூட குரானோடு நாம நெருங்கலன்னு சொன்னா வாழ்க்கையில வரை எப்ப நாம நெருங்குறது சமதாண்டி முதல் குறி பதினோரு மணிக்கெல்லாம் பள்ளி நிரம்பி இருக்கணும் மற்ற காலங்களை ஜும் எந்த ஊர்ல கடைகளை அடைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு தான் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்கு ஜும்மா நாள்ல பதினோரு மணிக்கெல்லாம் கடைகளை அடைத்தரணும் அதுக்கப்புறம் ஜும்மா உடைய தயாரிப்பு நாம அந்த கடைசி வரைக்கும் கடைகளை திறந்து வச்சிருக்கிறோம் அல்லாஹுடைய அருள் அந்த ஊருக்கு கிடையாது இது மற்ற காலங்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்துல பத்து மணி பத்தரை மணிக்கெல்லாம் பள்ளிக்கு மக்கள் வர வேண்டும் ஏன்னா ரமதான் ஒரு பாக்கியம் சொன்னா ஜும்மா இன்னொரு பெரிய பாக்கியம் பெருமர்சன் அவர்கள் இந்த அருள்மறை புரானுடைய சிறப்பு பத்தி சொல்றாங்க பெருமனார் சல்லா ஹலீசன் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜி அதுல மக்களுக்கு என்ன சொன்னாங்க கடைசி செய்தி மக்களை நான் உங்களிடத்திலே ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் இந்த ரெண்டையும் பலமாக பிடித்துக் கொண்டால் நீங்கள் வலி தவரமாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அந்த ரெண்டு விஷயம் என்ன கிதாப் அல்லா அல்லாஹுடைய வேதம் நசி அல்லாவுடையோம் இந்த புரான் சொல்வாசும் ஒரு ஷிபாதூர் இந்த புரான் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இது உபதேசமாகவும் இருக்கிறது ஷிபாவாகவும் இருக்கிறது புரான் ஷிஃபா எந்த நோய்க்கும் புரான்னு புரான்ல ஷிஃபா இல்லாம ஒரு பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அந்த காலத்துல ஒரு ஊருக்கு போனா பயணிகளுக்கு வழிபோக்கு ஊர் மக்கள் விருந்து கொடுக்கணும் இது அந்த காலத்தினுடைய நியதி அந்த காலத்தினுடைய பழக்கம் சஹாபாக்கள் ஒரு ஊர்ல போய் பசிக்காக சாப்பாடு கேட்கிறாங்க அந்த ஊர் மக்கள் தர முடியாதுன்னு மறுத்தாங்க கொஞ்ச நேரத்துல சகாபாக்கள் ஒரு இடத்துல பசியோடு இருக்கிறாங்க ஒரு ஆள் ஓடோடி எங்க ஊர் தலைவரை தேர் அல்லது பாம்பு எனக்கு அதிக எப்படி வருதுன்னு ஞாபகத்துல இல்ல ஒரு விஷ ஜந்து கொட்டி விட்டது அந்த ஊர்ல தலைவரை வந்து கொட்டிடுச்சு வந்து சொல்றாங்க ஒருத்தர் எங்க ஊர் தலைவரை விச ஜந்து கொட்டி விட்டது அவருக்கு மந்திரிச்சி ரொம்ப நலமாக இருக்கு மந்திரிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் எங்களுக்கு நீங்க சோறு தர மறுத்தீங்க இப்ப நான் மந்திரிச்சு குணமாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு ஆட்டு மந்தையே எனக்கு நீங்க கூலியாக கொடுக்கணும் ஒரு ஆட்டு மந்தையே கூலியாக கொடுக்கணும் பாருங்க குரான் ஓதி பார்த்து கூலி வாங்கலாம் ஜாயிஸ் இருக்குது குதிரை சொன்னாங்க ஓதி பார்க்கிற ஒரு ஆட்டு மந்தைய கூலியாக தரணும் சரி சம்மதிக்கப்பட்டது அபு சேப்ல குதிரை போனாங்க அந்த தலைவர் விஷ செந்து கடிக்கப்பட்டு படுத்து இருக்கிறாரு போய் சூரத்தில் சாத்தியாதான் ஓதினாங்க உமிழ் நீரை எடுத்து சாத்தியா ஓதி சூன் துப்புனா எஞ்சிட்ட போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல ஆட்டு மந்தையிட்டாரு கூலியாக இப்ப அவருக்கு என்ன சந்தேகம் நாம நம்ம இஷ்டத்துக்கு புராண ஓதி பார்த்தோம் ஆட்டு மந்தையை கூலியாக வாங்கிட்டோம் இப்படி ஓதி பார்த்து கூலி வாங்கலாமா வாங்கக்கூடாதா சந்தேகம் வந்துடுச்சு சஹாபாக்கள் சந்தேகம் தான் நிறுத்திடுவாங்க பெருமாள் ஆட்ட போய் தீர்ப்பு கேட்கணும் பயணம் முடிஞ்சு வந்து பெருமாள் நேரத்தை சொல்றாங்க யார சூழ்நா இப்படி ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் ஓதி பார்த்தேன் ஓதி பார்க்கறதுக்கு ஆற்று கூலியாக கேட்டேன் அவங்களும் கொடுத்தாங்க இது ஜாஹிதான்னு சொல்லி சாசன அபு சாய் குதிரை கேட்டாங்க சூரா சாத்திகா நிவாரணத்தை தரும் என்று உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க பாத்திஹாசூரா இருக்குது அதை ஓதுனா சிவா உண்டு பாத்திஹாசூரா பல பெயர்கள் ஆட்டம் வந்த வாங்குனீங்களே அதுவும் உங்களுக்கு ஹனால் அது எனக்கும் கூட நானும் சாப்பிடறேன் சொன்னாங்க அப்பதான் சொன்னாங்க குரான ஓதி பார்த்து வாங்குற கூலி இருக்கிறது சிறந்த கூலி என்று சொன்னார்கள் ஆக இந்த குரான் சிவா நாம நோய்களுக்கு எல்லா டாக்டர்கள்ட்டையும் போறோம் இன்னைக்கு எல்லாருமே ஒரு கருத்தை சொல்றாங்க மருத்துவமனைகள்ல அதிகமா குவியுறது யாருன்னா முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் வாழ்ந்து கொண்டு இருப்பது யார கொண்டு முஸ்லீம்களால மட்டும்தான் நம்மளை கொண்டுதான் எல்லா மருத்துவமனைகளும் செழிப்பா இருக்குது குடும்பத்தோட ஹாஸ்பத்திரிக்கு போறவங்களுக்கு நாம மட்டும்தான் அல்லாஹருடைய வேதத்தை மறந்ததனால் ஏற்பட்ட விளைவு சின்ன சின்ன வியாதிகளுக்கு டாக்டர்கள் மருந்துகளை அணுகாதீங்க புராண போதுன்னு சிபா இருக்குது நம்பிக்கையோட கொலாண ஓதனும் நம்பிக்கை மட்டும் இல்ல கொஞ்சம் பலங்கின இருக்குது ஓதும் போதே ஒரு மாத்திரம் போட்டுக்கலாம் மனசுல வருது அதனாலும் ஓதுங்கள் இதுல சிபா இருக்குது என்று பல வசனங்கள் அல்லாஹ் திருமுறையில சொல்லிக் காட்டுறான் கண்ணத்திற்குரிய அல்லாஹ் மெலடியார்கள் அப்பேற்பட்ட அந்த அல்லாஹுடைய அருள்முறை தராதிகளுடைய தொழுகையில உலகம் எல்லாம் ஓதப்படுகிறது இந்த ரமதாவுடைய விலகியதுனாலதான் இன்றைக்கு இந்திய நீதிமன்றங்கள் நமக்கு எதிரான தீர்ப்புகளையே வழங்குது அண்மை காலங்களில் குடும்பவியல் சட்டங்கள் நிக்காக தலாக் விவகாரத்தினுடைய சட்டங்கள் அதுல உச்ச நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு நமக்கு நிறைய கசப்பான முடிவுகளை தருவத பார்க்கிறோம் அதுல சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னால நான் பத்திரிகையில படித்த செய்தி ஒரே நேரத்துல யாரு மூணு தலாக்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதாக ஒரு செய்தியை படித்தேன் ஒரே நேரத்துல தலாக் தலாக் தலாப்னு சொல்றது பாருங்க இந்த ஒரே நேரத்துல மூணு தலாக்கு சொல்றத தப்புன்னு சொல்லி இந்திய நீதிமன்றங்கள் நமக்கு சொல்லி தர வேண்டியது இருக்குது தலாக்குடைய விஷயத்துல குரான் என்ன சொல்லுது சரிய ஒரே நேரத்துல மூணு தலாப் சொல்வது ஹராம் மூணு தலாப் சொல்வது ஹராம் தலாப் சொல்லக்கூடிய முறையை ஒவ்வொரு தலாப் சொல்லணும் ஒரு தலாப்பு முதல்ல சொல்லணும் அப்புறம் ஒரு மாத விடாய் முடிந்த பிறகு இரண்டாவது தலாக்கு சொல்லணும் அப்புறம் அடுத்த மாத விடாய் முடிந்த பிறகு மூணாவது தலாக்கு சொல்லணும் இப்படி மூன்று தலாக்கு பிரிச்சு பிரிச்சு தான் அல்ல சொல்லணும் இது சூரத்து பக்ரான இருக்குது அத்தலாக்கும் தலாக் என்பது இரண்டு தடவை முதலில் பிரித்து பிரித்து சொல்ல வேண்டும் அல்ல சொல்லி காட்டுறான் புறாண மறந்ததனுடைய விளைவு இன்னைக்கு நீதிமன்றத்தை நமக்கு எதிரான பல சட்டங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம் நேற்று சூரத்து நிசா ஓதப்பட்டது சூரத்துள் நிசா குடும்பவியல் சட்டங்கள் நிறைய சட்டங்களை அல்ல சொல்றான் பலதார மனம் நான்கு மனைவியர் வரை மனம் முடிப்பதையும் சொல்றான் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அதை குறித்து மற்றவர்கள் அசிங்கமா நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளே கூட அதை கொஞ்சம் அசிங்கமா தான் நினைக்கிறோம் பாருங்க எல்லாரும் இரண்டாவது திருமணம் செய்யுங்கன்னு யாரும் ஊக்குவிக்கல எல்லாரும் இரண்டாவது கல்யாணம் மன்னிக்க அப்படின்னு நம்ம ஊக்குவிக்கல அதே நேரத்தில் இரண்டாவது மூணாவது திருமணம் ஒருவர் செய்வது ரெண்டு மனைவி மூணு மனைவி திருமணம் செய்வது அசிங்கம் அது ஒரு குறைவுடைய விஷயம் அல்ல மார்க்கு அதற்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்கு யாரு ரெண்டு நிக்கா மூணு நிக்கா செய்யலாம் சொன்னா அவர்கிட்ட முதல்ல பொருளாதார வசதி இருக்கணும் இரண்டாவது உடல் வசதி இருக்கணும் மூன்றாவது நேர்மையாக நடக்கணும் நாலாவது ரெண்டு கொண்டாட்டிய சமாளிக்கவும் தெரியணும் சமாளிக்க தெரியாதவன் ரெண்டு கொண்டாட்டி கட்டக்கூடாது சமாளிக்க தெரியணும் நம்முடைய முன்னோர்கள் அப்படியெல்லாம் நிறைய சமாளிச்சிருக்கிறாங்க அந்த கதைகளை பூரா சொன்னா இன்னைக்கு சும்மா பூரா அதுல முடிஞ்சு வரும் ஒரு மனைவிக்கு மேல வச்சிருந்தா எப்படி சமாளிக்கிறது நான் பின்பற்றப்படும் இமாமுல்லிபார் அம்துல்லி அம்துல்லாலை கோவை உங்களோட நான் இருக்க மாட்டேன்னு கோவிச்சிட்டு போயிட்டாங்க எப்படி இப்படி கோவிச்சுட்டு போயிட்டாங்களே எப்படி சமாதானப்படுத்துறது அதனால இமா உபு ஹனிபார் அமிதுல்ல அலைதான் சமாளிக்கிறது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தன்னுடைய நண்பர்கள் மூலமாக தன்னுடைய முதல் மனைவிக்கு இப்படி ஒரு அரசியல் புரட்சா ஒரு செய்தியை அனுப்புற மாதிரி அனுப்பினா அது என்னன்னு சொன்னா இமாம் தன்னுடைய இரண்டாவது மனைவியோடு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க மத்தியில பொய் சொல்லலாம் மூணு இடத்துல பொய் சொல்றது கூடும் கணவன் மனைவி இடத்துல பொய் சொல்றது யுத்தகலத்துல பொய் சொல்வது ரெண்டு பேரை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றது இது மூணு இடத்துல மார்க்கம் போய் அனுமதிக்குது மத மனைவி கோவைச்சுட்டு போயிட்டாங்க இமாம் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க தன்னுடைய நண்பர்கள் மூலமா இப்படி ஒரு செய்தியை காதுக்கு அனுப்புறாங்க இந்த இரண்டாவது கொண்டாட்டிக்கு இமாமுக்கு ஏதோ சண்டை போட்டுருது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அனுப்புறாங்க அப்படி எதுவும் இல்ல இது முதல் மனைவி காதுக்கு போனதும் அவங்க அதை உண்மையை வந்துட்டாங்க இமாம் இருக்கிற வீட்டுக்கே என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க வந்தாலும் முதல் மனைவிக்கு சந்தேகம் இவர் வந்து இரண்டாவது மனைவி தலாக் சொல்லிட்டாரா இல்லையா அங்க தொடர வச்சிருக்கிறாரா இல்லையான்னு அவ்வப்போது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது சொல்ல வைக்கிறது காலையில என் வீட்டுக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு சத்துவா கேட்கிற மாதிரி வீட்டுக்கு வா ஏன்னா அந்த பெண் யாருங்கிறது முதல் மனைவிக்கு தெரியாது இரண்டாவது மனைவியினுடைய முகம் தெரியாது காலையில வீட்டுக்கு வந்து சத்துவா கேக்கிற மாதிரி வா பத்வா என்ன கத்துவான்னு சொன்னா ஒரு ஆம்பளை ரெண்டாவது குண்டாட்டியை கண்டு நிக்கா செஞ்சுட்டான்னு சொன்னாண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகலாமா ஆம்பளை ரெண்டாவது மனைவி கட்டிட்டான் வீட்டை விட்டு வெளியே போகலாமான் பத்வா கேட்டுவான்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் காலையில அந்த இமாமுடைய இரண்டாவது மனைவி வர்றாங்க ஒரு பத்வா கேட்கற மாதிரி வர்றாங்க முத மனைவி பக்கத்துல நிக்கிறாங்க வந்த அம்மா கேட்குறது ஒருத்தர் ரெண்டாவது நிக்கா முத மனைவி வீட்டை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி வெளிய போறது என்ன சொல்றாங்க இந்த வீட்டுக்கு வெளியில உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ எல்லா பெண்களையும் நான் தலா சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்கு வெளியில எத்தனை பெண்கள் உலகத்துல இருக்கிறாங்களோ எல்லா பெண்களையும் நான் தலா சொல்லிட்டேன் அப்படின்னு இமாம் சொல்லிட்டாங்க இந்தவா நம்பிக்கை தலா சொல்லிட்டாரு ஆனா இரண்டாவது மனைவி வீட்டுக்குள்ளதான் இருக்குது இரண்டாவது மனைவி இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில இருக்கிற பெண்களை புறத்தலாக சொல்லிட்டேன்னு சொன்னாமனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி ரெண்டாம் மனைவி தலாக சொல்லிட்டாரு போல் சொல்லுது சொல்றோம்னா அடிப்படையில விளக்கிற ஒரு கால வரும் பலதார மனம் இல்லாம உலகத்துல யாரும் வாழ முடியாது ஏன்னா கேமத்துக்கு நெருக்கத்துல ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண்கள் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அடிப்படை உலகம் முழுக்க போர் நடக்கும் ஆண்கள் கூற இறப்பாங்க பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ பலதான மனத்தை தவிர உலகத்துல வெளியே இருக்காது நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது ஒரு ஆம்பல நாலு பெண்ணு நிக்கா செஞ்சாதான் பெண்களுக்கு நிக்காக நடக்கும் இல்லைன்னா நிக்காக நடக்காது இதையும் இந்த வசன தெரியுது சூரத்து நிசாவில சொல்லி காட்டுறான் அதே போல சூரத்து நிசாவில கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வருகிற போது அதை எப்படி சமாளிக்கிறது நம்ம ஊர்ல அதான் பிரச்சனை இல்லற வாழ்க்கையில நான் பல ஜும்மா அதை பேசிட்டேன் இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு மாசத்துல பிரச்சனை வருது அது ஆச்சரியமா இருக்குது ஒரு மாசத்துல ஒரு கணவன் மனைவி புரிய முழுசா புரிய கூட முடியாது அந்த ஒரு மாத காலத்துல சண்டை வருது சச்சரவு வருது தலாப்பு வருது ரெண்டு மாசம் மூணு மாசத்துல தலாக்கு வருது இதெல்லாம் நமக்கு வேண்டும் குரானுடைய அறிவு இருந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வராது அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சூரத்துள் மாஹிதாவில் நிறைய சட்டங்களை நமக்கு சொல்றான் அதுல ஒன்று எது ஹரா எது ஹராம் நாம எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இந்தியாவுடைய இந்திய சூழ்நிலையில இந்த மாயுதாவுடைய சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தேவை தெரியும் இன்றைக்கும் வடநாட்டில் பல இடங்கள்ல மாடை அறுக்கக்கூடாது அப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது இந்த உண்ணக்கூடியவைகள் எதை ஒண்ணலாம் எதை ஒண்ணக்கூடாது அல்ல நமக்கு ஒரு தெளிவான சட்டத்தை இந்த சூரத்தில் மாயால தரலாம் இதை உட்கார வைத்து மாற்று மத அன்பர்களையும் உட்கார வைத்து மனிதன் சாப்பிடக்கூடிய விஷயத்துல அல்லாவுடைய சட்டங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறது எந்தான் உலகத்தில் அல்லாஹுவால் அருளப்பட்டு சரியத்துகள்ல அல்லாவால் அருளப்பட்ட மார்க்கங்கள்ல ஆக லேசான மார்க்கம் நம்முடைய தீ நொடிச்சுனா ரொம்ப லேசான மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேங்கிறான் இன்னைக்கு வருது அந்த வசனம் உங்களுக்கு இந்த மார்க்கத்துல எந்த கஷ்டமும் இல்ல எந்த சிரமமும் இல்லைன்னு நல்லா சொல்றான் இதை எதை சொல்லிட்டு அல்ல சொல்றான்னு சொன்னா தயமமுடைய சட்டத்தை சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றான் இதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் பொது செய்ய முடியாத போது தண்ணீர் இல்லாத போது தயமம் செய்யறது நம்மில் பலருக்கும் கூட இந்த தயமமுடைய சட்டங்கள் நமக்கு தெரிவது கிடையாது இந்த தயமம் எப்ப அருளப்படுது இப்ப நாம தொலுகைக்காக உதவு செய்யணும் குளிப்பு கடமையான குளிக்கணும் குளிச்சுட்டு தான் தொல்லணும் உதவு செஞ்சுட்டு அவர்கள் தன்னுடைய மனைவி அதிருத்த ஆயிஷாவோடு ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கிறாங்க ராத்திரி நேரம் இரவு நேரம் ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் தங்குறாங்க காலை ஃபஜுருடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது ஃபஜுருடைய நேரம் நெருங்குது அந்த இடத்துல தண்ணீர் இல்லை இவங்க எங்க தங்கி இருக்கிறாங்களோ அங்க தண்ணீர் கிடையாது சரி அந்த இடத்த விட்டும் தண்ணீர் உள்ள இடத்திற்கு புறப்படலாம்னு நினைச்சா அதுல தாயிஷாவுடைய ஒரு கருத்து மாலை துறைஞ்சு போச்சு அங்கிருந்து வேற இடத்துக்கு போவாங்க தண்ணி உள்ள இடத்திற்கு ஆனா அன்னை ஆயிஷாவுடைய கருத்து மாலை தொலைஞ்சு போச்சு இப்போ நபி சொன்னாங்க அந்த மாலை எல்லாரும் தேடி பிடிச்சி கொண்டு வாங்க எங்கேயோ தேடி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க சஹாபாக்கெல்லாம் தேடி கொண்டு இந்த நிலையில பஜருடைய வக்து வந்துருச்சு ஃபஜுர் நேரம் வந்துருச்சு தண்ணி கிடையாது உதவுறதுக்கு யார்ட்டையும் தண்ணி இல்ல மக்கள் குடிப்பதற்காக கொண்டு வந்த தண்ணி அதுவும் கிடையாது தீந்துருச்சு எல்லாருக்கும் ஆயிஷா மேலதான் கோபம் இந்த அம்மா வேலைதான் இப்படி ஆகி போச்சு எப்ப பார்த்தாலும் இவங்களால பிரச்சனை திட்டுறாங்க அபுபோக்கர்ட்டையும் சொல்றாங்க உங்க மகா ஆயிஷா பாருங்க அவங்க கழுத்து மாலை தொலைச்சதுனால இப்ப பஜருடைய நேரம் வந்துருச்சு தண்ணி இல்ல சாஹாபாப்படைய கவலை இப்ப நாமளா இருந்தா தண்ணி இல்லைன்னு ஜாலியா தூங்கி இருப்போம் நல்லதா போச்சு தண்ணி தான் கிடையாது படுத்து வேண்டியதானே அவங்களுக்கு தொழுக அவ்வளவு உயிரினும் மேலானது தொழுக நேரம் தண்ணி கிடையாது சவிக்கிறாங்க அபுபக்கர்ட்ட வந்து ஆயிஷா திருக்கிறாங்க அபுபக்கர் சரியான கோபம் தன்னுடைய மகள் மீது இவளால நமக்கு கெட்ட போச்சுன்னு சொல்லி கோபத்துல அடுத்த ஆயிஷாவை அடிக்கலான்னு வர்றாங்க பெருமானால் ஆயிஷாவுடைய மடியில தலை வச்சு படுத்துருக்கிறாங்க மகளை தட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அபுபுக்கர் வர்றாங்க ஆயிஷாவுடைய மடியில தலை வச்சு படுத்துருக்காங்க இருந்தாலும் இவ்வளவு கோபம் மகள தொடையில ஒரு கிள்ளு கிள்ளி வச்சிடலாம் யார் அவ்வபக்கர் ஆயிஷா சொல்றாங்க எனக்கு இவ்வளவு வேதனை பெருமானார் மட்டும் இல்லன்னு சொன்ன சத்தம் போட்டிருப்பேன் நபி தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் சத்தம் போட்டா இணைச்சிருவாங்க அதுக்காக நான் வேதனை வெளிப்படுத்தல அவுபொக்கர் ரொம்ப திட்டுனாங்க ஆயிடுச்சுன்னு சொல்லி பெருமானார் எழுச்சி பாக்கிறாங்க இவ்வளவு ரகரை நடந்திருக்கு தண்ணி இல்ல சாக்கள் நேரத்தில் தொலைகிக்கு தயாரானால் உதவு செய்து கொள்ளுங்கள் தண்ணீரை கொண்டு உதவு செய்யுங்க நீங்கள் நோயாளிகளாக இருந்தார் வெளியூரில் இருந்தார் அல்லது உள்ளூரில் இருக்க உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் நீங்கள் சுத்தண்ணமம் செய்துங்கள் இந்த ஆயா இறங்குது தண்ணி இல்லன்னா தைமம் செய்யுங்கிற ஆயத்து இறங்குது இந்த ஆயத்து இறங்குனதும் அது வரைக்கும் ஆயிஷா அவர் திட்டாமல் அல்ல உங்களை கொண்டு ஒரு பெரிய சலுகை கொடுத்துட்டான் உங்களால அல்ல ஒரு பெரிய சலுகையை கொடுத்துட்டான் நீங்க பெரிய முபாரக்கான பெண்மணி நீங்க இவர் தண்ணி இல்லனா தைமம் செய்யுங்க அல்ல சொல்றாங்க சுத்தமான மண்ணில் தைமம் செய்யுங்கள் அந்த மண்ணில முகத்தையும் கையையும் தடவிக்கு முகத்தையும் கையையும் தடவிக்கிட்டான் பெருமான விளக்கம் குரானுடைய சட்டங்களுக்கு நபிதான் விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க நபி விளக்கம் சொல்லல தண்ணி இல்லனா தயமம் செய்யுல்ல சொல்லிட்டான் எப்படி தயவு செய்யறது ஆளாளுக்கும் ஒவ்வொரு விதமா தயவு செய்யறாங்க ஒருத்தர் இங்க வரைக்கும் தயவு செய்யறாரு கோல் பூஜை வரைக்கும் மண்ண எடுத்து வரைக்கும் தடவிக்கிறார் தோல் வரைக்கும் தடவிக்கிறாரு சிலர் அக்குல் தடவிக்கிறாங்க ஹதீஸ்ல வருது சிலர் தோல் வரைக்கும் அக்குள் வரைக்கும் தயவு செய்வையில் மண்ண ரெண்டு கைகளையும் அடித்து புழுதி இருந்தா அந்த புழுதியை தட்டி கொண்டு முதல்ல முகத்தை தடவி கொள்ளுங்கள் இரண்டாவது ஒரு முறை மண்ண அடிங்க அடித்து இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை தடவி மணிக்கட்டு வரைக்கும் தடவனா போதும் சட்டத்தை நல்லா அந்த நேரத்தில் இறக்கி வைக்கலாம் இப்ப தைம செய்யலாம் உமர் ரதியும் அம்மார் அவர்களும் இன்னொரு பயணத்துல இருக்கிறான் வேறொரு சபர்ல இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் காலையில குளிப்பு கடமையாகி விடுகிறது கணிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமையிடுது தண்ணியை தேடி பாக்கிறாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல இப்ப என்ன செய்யறது தண்ணி இல்ல அம்மா இருக்கு அவ்வளவுதான் கருத்து வேறுபாடு அம்மா இருக்கு நாம தைமும் செஞ்சுட்டு தொழுதா என்ன அப்படின்னு சொல்லி ஆனா எப்படி தைமம் செய்யணும்னு தெரியல ஒதுவுக்கு பதிலாக தைமம் செய்யறோம் மாதத்தை தடவிக்கறோம் ஒலங்கை வரைக்கும் தடவிக்கறோம் இது குளிப்பு குளிப்புக்கு பதிலா எப்படி தைமம் செய்யறது அவரா ஒரு முடிவு கோடுறாரு கொலிப்புக்கு பதில தைமண்டு என்ன செய்ய பொருளுமோ அது மாதிரி மண்ணில் பொறண்டு உடம்பு முழுக்க என்ன போச்சு ஒட்டிடுச்சு இப்ப நான் தைமம் செஞ்சுட்டேன் அப்படி சஜரத்துற பிறகு பயணத்திலிருந்து வந்து நவீட்ட சொல்றாங்க யார சொல்றதா பயணத்துல குளிப்பு கடமை ஆயிடுச்சு தைமம் செய்யணும் கொழிப்பு கடமையானா எப்படி தைமம் தெரியல நான் மண்ல புரண்டு எஞ்சேன்னு சொன்னாங்க தீனை நம்ம கொடுத்திருக்கிறான் நம்ம தீன் லேசுங்கிறத நீங்க எங்க பாக்கலாம் மற்ற மதத்தவர்கள் கோயில்ல செய்யறத பாருங்க அவன் கடவுளுடைய திருப்தியை பெறணுங்கிறதுக்காக என்னென்ன கொடுமைகள் சித்திரவதைகள் தனக்குத்தானே செய்யலாம் நடந்து போறான் இங்க இருந்து பழனிக்கு நடந்து போறான் சபரிமலைக்கு நடந்து போறான் கல்லும் மொல்லும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லி ஆனா ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு இப்படிதான் நடந்து வந்தாங்க ஒரு பெண்மணி வழியில நடக்க முடியல அந்த பெண்ணால வந்து சொன்னா அங்க யார சொல்ல ஹஜ்ஜுக்கு நடந்தே வரணும் நேர்ச்ச பண்ணேன் இப்ப என்னால முடியலன்னு சொல்லி நபி என்ன சொன்னாங்க நீ நடக்கணுங்கிறது அல்லாவுக்கு தேவையில்லாதது நீ நடந்து உன்னை துன்புறுத்த அல்லா தேவையற்றவன் வாகனத்துல ஏறி போன்னு சொன்னாங்க அல்ல நமக்கு அவ்வளவு லேசான தீன கொடுத்தா உங்களால தண்ணீர் இல்லாத பட்சத்தில் அல்லது நோயாளியா அல்லது கடும் குளிர்காலமா தைமம் செய்து ஒண்ணுங்கள் அப்துல் வாஹிப் அமர்வு ஆஸ் அவங்க ஒரு சபர்ல ஒரு படைக்கு தளபதியா இருக்கிறாங்க காலையில அவருக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு கடுமையான குளிர்காலம் கடுமையான குளிர்காலம் அவரு தைமம் செஞ்சுட்டு மக்களுக்கு இமாமம் செஞ்சு போட்டார் தைமம் செஞ்சுட்டு மக்களுக்கு இருங்க இமாமா தொழுவிச்சுட்டார் பின்னால பண்ணுவாங்களா இல்லையா என்னடா அஜிரத்தை குளிக்காம தைமும் செஞ்சுட்டு தைமம் செஞ்சுட்டு அதிரச்சுட்டாரு பிரச்சனை வந்து அவங்க நேரம் வீட்டை போனாங்க இமாமா துளவிச்சாரு குளிப்பு கடமையாயிடுச்சுட்டாரு பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க ஏங்க நீங்க தைமம் செஞ்சுட்டு சொல்லி சகாபாக்கள் பெருமானாருக்கே சில நேரங்கள விளக்கம் அதாவது அவங்க விளங்க விளக்கத்தை சொல்லுவாங்க அவர் சொன்னாரு யார சொல்றதோ அல்லாஹ் குரான் சொல்றானா இல்லையா என்ன சொல்றான் உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் என்று எல்லாம் சொல்றானா இல்லையாக்கும் இலத்தகலூக்கா உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க சொல்றான் அதுக்கு என்ன கடுமையான குளிர்காலம் குளிச்சா நான் மோத்தா போயிடணும்னு பயந்தேன் அல்லாதான் சொல்றான் உங்களே அழிச்சுக்காதீங்கன்னு சொல்லி தயவு செஞ்சுக்கிட்டேன் அப்ப நமக்கு நகன் கடவாய்ப்பு தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க செஞ்சுக்கலாம் கடுமையான குளிரா தைம செஞ்சுக்கலாம் அல்லாதான் சொல்றா உங்களை அழிக்காதி குளிர்காலம் நான் இந்த குளிரில பச்சை தன்னை எனக்கு எதாவது ஆயுள் பயந்த தைமம் செஞ்சுக்கிட்டேன் ஊக்குவிச்சாங்க இன்னொரு பயணத்துல ஒரு சகாவிக்கு தலையில வளர்த்த காயம் தலையெல்லாம் ரத்த காயம் இப்ப அவருக்கு குளிப்பு கடமையாகுது இப்ப அவருக்கு சந்தேகம் நம்ம தைமம் செய்யலாமா குளிச்சுதான் ஆகணுமா இருந்த சகாபாக்கள்கிட்ட கேட்டாரு அவங்க தப்பான சத்துவா குடுத்துட்டாங்க நீங்க தயமும் செய்ய கூடாது குளிச்சுதான் ஆகணும் அவரும் குளிச்சுட்டாரு மூத்தா போயிட்டாரு குளிச்ச சஹாபி மூத்த ஆயிட்டாங்க இந்த தகவல் பெருமானாருக்கு கிடைத்த போது கடும் கோபத்தில் சொன்னார்கள் அலுவலர்கள் எல்லோரும் சேர்ந்து அவளை அவரை கொலை செய்து விட்டார்கள் காசலகம் அல்லா இவர்களை சபிக்கட்டும் அறியாமையின் தீர்வு கேள்வியில் இருக்கிறது சட்டம் தெரியலனு தப்பா சொல்றீங்க ஒரு முஃப்தி உடைய சத்வாவுனால ஒரு ஆள் மூர்க்கா போயிட்டா அந்த முப்தி நஷ்டம் ஒரு முஃப்தி தவறான சத்வாவை கொண்டு கூட ஒரு ஆள் மரணிக்கை வசனத்தை இறக்கிட்டு மார்க்கத்துல நான் எந்த கஷ்டத்தையும் வைக்கல எந்த சிரமத்தையும் வைக்கல அவரோ ஒரு லேசான மார்க்கத்தை அல்லா தந்திருக்கிறான் பாருங்க ரமதானுடைய மாதம் நோம்பு வைக்கிறது கடமை இந்த ரமதான்ல கூட பாருங்க அல்லா வந்து சலுகையை தர்றான் பயணிகள் நோம்பு விடலாம் பின்னால கதா செஞ்சுக்கலாம் பயணத்துல நோம்ப விடலாம் கதா செய்யலாம் கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண் கஷ்டமா இருந்தா நோம்ப விடலாம் பின்னால கதா செய்யலாம் பாலூட்டுகிற பெண் கை குழந்தைக்கு பாலூட்டுகிற பெண் குழந்தைக்கு கஷ்டமா இருக்குதா நோன்ப விடலாம் பின்னால கதா செய்யலாம் அவ்வளவு லேசான தீனை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் எல்லாத்தையும் லேசுதான் ரொம்ப நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்த கூடாது பெருமாள் மனைவி ஜெயின அவங்களை பத்தி நான் ரெண்டு நாளைக்கு பின்னால சொல்லியிருந்தேன் சோர்வு ஏற்பட்டதுக்கு அவங்களே ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தாங்க அந்த கயிறுல தன்னுடைய உடம்ப கட்டிக்குவாங்க யாரு ஜெயினம் இரவு நேரத்தினுடைய சோர்வை கலைப்பதற்கு ஒரு நாள் அந்த பகுதிக்கு வந்தாங்க இது என்ன கயிறுன்னு கேட்டாங்க சொன்னாங்க இது ஜெயின பிரதிக கயிறு அவங்க ராசிரி நேரத்தில் ரொம்ப நேரம் வணங்கி கடைச்சு போயிட்டா இந்த கைத்துல வந்து தங்களை கட்டி கொள்வாங்க அப்படின்னு சொன்ன பொது பெருமானார் சரண் ஆலோசன் அவர்கள் சொன்னார்கள் அல்ல இதை ஒட்டும் தேவையற்றவன் இவ்வளவு கஷ்டப்பட சொல்லி யார் சொன்னது நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தொழுங்கள் சோர் ஒடைந்து விட்டால் படுத்து விடுங்கள் அல்லா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு லேசான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் ஆனா இந்த லேசான மார்க்கத்தை நம்ம புறக்கணிக்கிறோம் லேசான மார்க்கத்தை நம்ம புறக்கணிக்கிறோம் அல்ல நமக்கு தந்த ஹலால் அதிகம் ஹராம் வந்து கம்மி நாம ஹராம செய்யறோம் ஹலால விட்டார ஹலால் தான் அதிகம் எண்ணிக்கையில கம்மி இவ்வளவு தொழுகை தொழுகையில இமாம் ரொம்ப நீட்டி உதக்கூடாது புறதான தொழுகில போய் கொகராசூரா உதக்கூடாது மாதவின ஜெகன் ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க தன்னுடைய கூட்டத்தாருக்கு போய் இஷா தொழுவாங்க இஷா தொழுவிச்சாங்க இஷா தொலகில அவர் பக்கராசூரா ஆரம்பிச்சுட்டார் பக்கராசுராத ஆரம்பிச்சுட்டார் பின்னால நின்று ஒரு சஹாபி அவர் தோட்டங்களில் போய் பகல்ல வேலை செய்யக்கூடியவர் அவரால் நிக்க முடியல இந்த பக்ராசூரா ஓதறாரு கோவிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டார் யாரும் ஒரு சஹாபி வாதி புரிஞ்சவள் அதை கேள்விப்பட்டு அந்த முனாஃபிட் சொல்ல ரெண்டு சண்டை காலையில பெருமாள் நடத்த விஷயம் வருது சனாக விசாரிக்கிறாங்க அந்த சகாபி சொல்றாங்க யாரும் சொல்றதா நாங்க பகல் முழுக்க வேலை செய்யறோம் ராத்திரி கடைச்சி போய் வர்றோம் மக்களுக்கு இ தொழுவித்தான் குறைவாக ஓதுங்கள் அளவாக ஓதுங்கள் பெருமானார் பஜில் தொழுதுட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்ணுடைய குழந்தை அழுகிறது என்ற குரலை கேட்டதும் தொழுகியை சுருக்கிட்டாங்க சரதான தொழுகை சுருக்கணும் இதுக்கு வந்து நீங்க தப்பா எடுத்துறாப்பது தராவிலையும் கம்மியா ஓதுங்க எடுத்துராங்க அலம் தரக்கை போதிய தொழந்துக்கலாம் அது சுண்ணது அப்ப அதை சொல்லப்படியும் நமக்கே அது பாடம் சொல்லிடுவாங்க இதெல்லாம் சரதான தொலைகைக்கு தராவீ தொலகையில நிறைய ஓதணும் அதனால தராவிடையிலிருந்து அறந்தரங்குடைய இரவு தொழுகிக்கல்ல சரதான தொழுகையில பக்ரா ஓதுறதுல தொழுகை மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன் கடுமையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்படவில்லை ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அருள்மறை இப்படி பல்வேறு சட்டங்களை நமக்கு சொல்லி தருகிறது இல்லாமல்ல அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் இணைந்து குரானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எல்லோருக்கும் மத்திய பிரதேசம் போபாலுக்கு அருகிலே சிரோம் என்ற ஊரில் ஒரு மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது சுமார் ஐம்பத்தி வருடங்களாக நடக்கிற ஒரு மதரசா அந்த மதரசாவிலிருந்து சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஊருக்கு வசூலுக்கு வருகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பல்வேறு மதவாத அரசியல் பல சிக்கல்களுக்கு மத்தியில் அந்த மதரசாவை சிரமத்தில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கு கூட சிரமப்படக்கூடிய அளவுக்குள்ள நிலையில் இருக்குது பிரமதாளுடைய மாதம் நம்முடைய உதவியை கேட்டு வந்திருக்கிறாங்க மிக அவர்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்